மியமாச்ச பியேருபரம் புதிஸ்மதிபராலம் லோக்க சங்கராச்சாரியம் கேஷவாணம் சூதிரபாஷ் வந்தே பகவந்தோ புனப்பு புன்கு வை ருக்க அந்த குருரி தீயோராத் मूर्ति व्याप्त மூர்பேதவி வோமவியா திணாமூ நம பதிரங்கேசேவ் பசியேஷி ஸ்திரைரங்கை வாம்சி விஷேமதேவா ஸ்ஸ்திரோச ஸ்வூஷா விஷவே நரிஷனேமி ாரி ஓரு நம ஹரி ஓம் ப்மா பிருவ சுவா அத்தர்வ ஜ அதர்னேய பிரவத்தை அதர்வாச்சிமாரய சத்தவகா பிரஹோ அங்கிரஸ் பராவரா கௌனோ வை மகாச்சா அங்கிசிவிப்பகவோ விதம் விஜாத்தை சோ வாச்ச ே இஹஸ்மிரோ வதந்தி பராச்சுவராச்சே இது அதுக்கே நம்ம பார்த்தோம் சோ அப்ப வந்து இங்க என்ன சொல்றாரு இவன் கஷ்மின் பகவோ விஜ்நாதே சர்வமிதம் விஜ்நாதம் பவதி எத ஒன்னு தெரிஞ்சுண்டா அத்தனையும் தெரிஞ்சதுக்கு சமமாகுமோ அதை எனக்கு டீச் பண்ணுங்க அது எப்படி பாசிபிள் ஆகும் அப்படின்னா இது காரிய காரண விஷயத்துல பாசிபிள் ஆகும் காரியத்துல இருக்கிற எஃபெக்ட்ல ஒரு எஃபெக்ட் இன்னொரு எஃபெக்டா கண்டுபிடிக்க முடியாது அதனுடைய காரணத்தை தெரிஞ்சுடுத்துனா நம்ம அதுல காரியத்தில் இருக்கிறதெல்லாம் காரணம் கண்டுபிடிச்சலாம் காரணத்தை தெரிஞ்சுன்னா அந்த காரணம் தான் இருக்கும் ஓகே இப்போ இது இது வந்து பாட்டு களி இதுக்கு காரணம் வந்து களிமண் இது பாட்டு இதுக்கு காரணம் களிமண் அதனால இது காரியம் வந்து மெனி துவைத்தம் காரணம் அத்வைத்தம் ஏக்கம் மூணு பொருள் இருக்கு ஆனா ஏக்க வஸ்து மூணு பொருள் இருக்கு ஏக்க வஸ்து ஓகே இந்த ஸ்டூடெண்டோட கேள்வி இத்தனை வித விதமா இருக்கிற அத்தனை விஷயம் பஞ்சபூதங்கள்ல பல கோடி விதமான எலிமெண்ட்ஸ் இருக்கிறத அத்தனை விஷயமும் ஏதாவது ஒரு பொருள் அதிஷ்டானமா இருக்கிறதா இதுக்கு காரணம் என்ன இவ்வளவு படைப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறூட்டிஃபுல் கேள்வி நம்ம பார்த்து அனுபவிச்சுக்க இத்தனைக்கும் ஏதாவது காரணம் இருக்கணும் இப்ப நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு காரணம் யாரு நீங்க வெளியே வந்த படைப்புக்கு காரணம் யாரு அம்மா அப்பா மாதா பிதா இல்லாம நீங்க கிடையாது அப்போ அவங்க தான் காரணம் நீங்க காரியம் இல்லையா அப்போ காரியம்ன்றது எஃபெக்ட் காரணம்ன்றது காஸ் வித்வுட் காஸ் காரியம் கிடையாது இது நல்லா புரிஞ்சுக்கணுது இதுதான் பேசிக் பண்டமெண்டல் இது தெரிஞ்சுடுத்துனா நமக்கு இந்த ஹோல் உபநிஷத்தை புரிஞ்சா மாதிரி சரியா அதுக்கப்புறம் டெக்னிக்கலா இதுல சிலது அடாப்ட் பண்ண வேண்டியிருக்கிறது இந்த காரியம் இருக்க அது வந்து நம்பர் ஒன் துவைத்தம் அதாவது மினி அதாவது பலது இருக்கும் காரியம்ன்றது பலது இருக்கும் சேர் ரூபத்தில் இருக்கலாம் டேபிள் ரூபத்தில் இருக்கலாம் பெஞ்ச் ரூபத்தில் இருக்கலாம் ஒரு பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பலவிதமா டிசைன்ஸ்ல பண்றது அந்த டிசைன்ஸ் வச்சு அதற்கு பேர் ஓகே அதுக்கு அந்த ரூபத்தை வச்சு நாமம் நாமக்கரண சூற்றம் அது போல முழு பிரபஞ்சம் இப்படி காத்தா வந்ததுன்னா அது வந்து இப்படி அசஞ்சதுன்னா வாயு சொல்றோம் கொஞ்சம் சுட்டுதுன்னா அது அக்னி சொல்றோம் ஏற இருந்ததுன்னா அது ஸ்பேஸ் சொல்றோம் எது மாதிரி சேர் மாதிரி பெஞ்ச் மாறி டேபிள் மாறி அந்த அதனுடைய எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து அதுக்கு நாமக்கரண சூற்றம் அதுபோல பஞ்சபூதம் ஆகாச வாயு அக்னி ஜல பிருத்திவி இந்த அண்ட சராச்சரங்கள் அத்தனையும் நாம ரூபத்தில் இருக்கிறது அந்த நாம ரூபத்தில் இருக்கிற சபஸ்டண்ட் ரியாலிட்டி அதனுடைய மூலம் அதனுடைய காரணம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறார் கஷ்மின் பகவதோ விஜ்னாதே சர்வமிதம் விஜ்ஞானம் ஏக்க விஜ்ஞான அனைத்து விஜ்ஞானம் தெரியணும் சர்வமிதம் விஜானம் முதல் ஸ்லோகத்திலேயே இந்த ஆத்ம வித்யா சர்வ வித்யா இந்த வித்யாவோட ஸ்பெஷல் என்னன்னா இந்த வித்யா தெரிஞ்சுருத்துனா எல்லா வித்யாவுக்கும் அதிஷ்டான வித்யா தெரிஞ்சுருத்துனா அப்ப எல்லா வித்யாவிலும் இருக்கிறது அதுதான் சரியா அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இந்த ஷேப் இந்த மாதிரி ஷேப் இருந்தா அதுக்கு பானன்னு இதுவே கொஞ்சம் இப்படி இப்படி உருட்டி இப்படி கொஞ்சம் நீட்டி இருங்க கூஜான் பேரு அதுக்கு ஓகே ஷேப் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வருது ஓகே அப்போ நாம ரூபம் இருக்க நாம ரூபம் மாறின்ண்டே இருக்கும் நாம ரூபம் மாறின்றே இருக்கும் அந்த நாம ரூபத்தில் இருக்க களிமண் மாறாம இருக்கும் எப்படி அது இந்த இது உருவாகிறதுக்கு முன்னாடி களிமண் இருக்கும் இது வந்த பிறகு களிமண் இருக்கும் இது உடைச்சிட்டாலும் களிமண் இருக்கும் கரெக்ட் ஓகே இது அதுல விஷயம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த களிமண் இந்த பானையில எங்கெல்லாம் இருக்கிறது எங்கெல்லாம் இருக்குன்னா அது எவ்வளவு தூரத்தில் இருக்கிறதோ அதெல்லாம் களிமண் அப்போ இந்த பானை முழுக்க பரவி இருக்கிறது களிமண்ணு தான் இருக்கிறது இது முழுக்க பரவி இருக்கிறது கிளே இது புரியலன மண்டையில கிளே அப்போ இது புல்லா வியாபிச்சிருக்கிறது எல்லாருக்கிறதும் அப்போ எது காரணமோ எது காரணமோ அது காரியத்தில் அனைத்தும் இருக்கிறது காரியத்தில் இருக்கிறது காரணம் எங்கெல்லாம் காரியம் பார்க்கிறோமோ அந்த காரணம் இருந்தாகணும் அது மாத்திர இது அடுத்த ஸ்டெப் புரிஞ்சுக்கணும் சரி அப்புறம் இந்த காரியம் வந்து பலதுன்னு பார்த்தோம் அது மாத்திர இந்த காரியத்துக்கு ஒரு பேர் கொடுக்குறோம் அதனுடைய சைஸுக்கு தகுந்தாப்பல அந்த சைஸுக்கு இந்த பானைக்கு சபஸ்டன்ட் இருக்கானா பானைக்கு சபஸ்டன் கிடையாது பானைக்கு வெயிட் இருக்கானா பானைக்கு வெயிட் கிடையாது என்ன நீங்க எப்படி சொல்றீங்க இது பானைக்கு வெயிட் கிடையாதா ஏ களிமண்ணுக்கு வெயிட்டு அங்கதான் விசாரணை பண்ணணும்னு சொல்றதே என்கொரி பண்ணு கொஞ்சம் அது களிமண்ணோட வெயிட் ஓகே இந்த பானையோட களிமண் இருக்க இந்த களிமண் பானையா வந்த பிறகு பானைன்னு ஒண்ணு சேர்த்திருக்கீங்க அந்த பானைன்னு ஒண்ணு சேர்த்துறீங்களே அப்ப வெயிட் போட்டா எக்ஸ்ட்ரா வெயிட் வருமோ ஏற்கனவே எவ்வளவு கிலோ ஒரு டென் கிராம்ஸ் களிமண் எடுத்து இந்த பானை பண்ணியிருக்கோம் அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க களிமண் சொல்றதில்ல பானே என்ன நாம கிடையாது என்ன காரியம் லஸ் அப்ப பானை less pot less பிளஸ் கிளே இஸ் ஈக்வல் டு பாட் சொல்லல சொல்லல pot பிளே pot பிளஸ் பாட் லெஸ் இஸ் pot டு பாட் கிளே கிளே பிளஸ் பாட் லெஸ் இஸ் ஈக்வல் இந்த பாட்டு அப்போ இந்த பான இருக்க ஒரு நாமகரணம் தான் இருக்கு வாச்சாரம்பனம் உபனிஷ சொல்றது சும்மா உபச்சாரத்துக்கு சொல்றது வாச்சாரம்பனம் நாமதேயம் இது வாக்குறோம் அதுக்கு ஒண்ணுமே கிடையாது இது களிமண் மேல இருக்கிற தோற்றம் ஒன்லி களிமண் மேல இருக்கிற இது ஒரு அப்பியரன்ஸ் பானைன்றது எப்ப வேணாம் இது கீழே போட்டா உடைஞ்சா அந்த பானை என்ற ஸ்டேட்டஸ் போயிடும் களிமன் என்ற ஸ்டேட்டஸ் போகாது இது வந்து டெம்பரவரி காரியம் என்றது டெம்பரவரி காரணம் என்றது பர்மனன்ட் காரணம் என்றது பர்மனண்ட் ஓகே அப்போ இதெல்லாம் வந்து நம்ம உதாரணத்துல நம்ம உதாகரணத்துல புரிஞ்சுக்கிறதுக்கு சௌரியமா இருக்கிறது இப்ப எங்க இதை புரிஞ்சுக்கணும் இந்த உதாகரணம் சொல்றதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்ல அதுலேந்து நான் அப்ளிகேஷன் என்னன்னா இந்த ஹோல் யூனிவர்ஸ் சிருஷ்டி ஜகத்து எப்படி இருக்கிறதுனா இது காரிய பிரபஞ்சம் பூதம் அப்படி சொல்றோம் இந்த காரிய பூதம் காரிய பிரபஞ்சம் அத்தனைக்கும் காரணம் ஈஸ்வரகா அது சரியான வார்த்தை சொல்ல முடியாது பிரம்மன் அப்படி சொல்லலாம் பிரம்மன் அப்போ பிரம்மன் தான் இருக்கிறது அனைத்து நாம ரூபமாக இருக்கிறது எது பிரம்மன் ஓகே அப்ப பஞ்சபூதத்துல இருக்கிறது அத்தனையும் அதுல இருக்கிறது என்ன இருக்கு பிரம்மன் தான் இருக்கிறது கரெக்டா அர்த்தம் ஆகையா ரொம்ப சுலபமா இருக்கு பாருங்க இது போய் யாரு கஷ்டம்னு சொன்ன இல்லையா அப்போ இப்போ இப்ப வந்து நம்ம வந்து நம்ம பேர் எல்லாம் வச்சிருக்கலாம் காயத்ரி சரஸ்வதினு இந்த காயத்ரி சரஸ்வதி காரியமா காரணமா சரஸ்வதி காயத்ரி காரியம் அந்த சரஸ்வதிக்கும் காயத்ரிக்கும் ஒரிஜினல் கிடையாது இப்ப உங்க பேர் போட்டுதுங்க உங்க பேர் போட்டுடா அது காரியமா காரணமா அந்த நாம ரூபம் வந்து காரியம் ஆனா நீங்க ஒரிஜினலா யாரு நீங்க யு ஆர் த பிரமன் புரியுது பிரம்மன் இந்த நாம ரூபத்தோட கூடிய இந்த உருவம் இருக்க அது காரியம் ப்ராடக்ட் பிரம்மனுடைய ப்ராடக்ட் பிரம்மனுடைய ப்ராடக்ட் அப்ப ஹோல் பிரபஞ்சமோ பிரம்மனுடைய ப்ராடக்ட் களிமண்ணோட ப்ராடக்ட் இது களிமண்ணுடைய ப்ராடக்ட் மினி மினி துவைத்தம் ஆனா களிமண் கிளே அத்வைத்தம் ஏகவஸ்து அப்ப ஹோல் பிரபஞ்சமோ ஏக வஸ்து பிரம்மன் அந்த பிரம்மன் தான் ஏக்க வஸ்து அதுதான் பிரபஞ்சமாகவும் இருக்கிறது அதுதான் இந்த உருவத்தில் இருக்கிற நாம இருக்கிறது எப்படி இதே மாதிரி தான் எப்படி ஆகாச சொல்றனோ வாயு சொல்றனோ அக்னி சொல்றனோ அதெல்லாம் இருக்கிறது அதெல்லாம் வந்து நாமரூபம் அதுக்கு அடுத்த ஸ்டெப் அதுதான் ஒத்துக்க முடியாது அது என்னன்னா இது தோற்றம் அப்பியரன்ஸ் ஒன்லி அப்ப இவருடைய இந்த பாடி வச்சிருக்க நேம் அண்ட் வச்சிருக்குமே அதெல்லாம் என்னது only for appearance சரியா இது தெரிஞ்சுருக்குன்னா இந்த நாம ரூபத்தில் இருக்க அப்பியரன்ஸ்ல வரக்கூடிய குறைவோ கூட்டலோ ஜாஸ்தியோ குறைவோ இருக்கிறதுல நமக்கு துக்கமே தேவையில்லை ஏனா ஐ எம் திரம்மன் வஸ்து ஏக்க வஸ்து அந்த பிரம்மன் தான் நான் அதுதான் இந்த அப்போ இந்த நிழலை விட்டுடு நெஜத்தை பிடிச்சுக்கோ பொய்யான இந்த பாடிய உடம்ப மனசெல்லாம் விட்டுட்டு எது சத்திய வஸ்தோ அந்த சத்திய வஸ்து நீ அதுதான் உபநிஷத்துடைய மெயினான டீச்சிங் அதுதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது அத வந்து இந்த சிஷ்யன் அப்படி கேட்கிறான் கஷ்மின் பகவோ விக்னாதே சர்வமிதம் விஜ்னாதம் பவதி எத தெரிஞ்சும் தான் பேசிக் விஷயத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும்னா அந்த பிரம்மன் அப்படி சொன்ன ஆனா டீச்சர் என்ன சொல்றாரு இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு உனக்கு வந்து நான் சொல்றேன் ரெண்டு விதமான வித்யா இருக்கிறது இவன் வந்து எந்த வித்யா கேட்கிறான் இவன் வந்து உண்மையான சத்தியமான வித்யா கேட்கிறான் டீச்சர் என்ன சொல்றாரு ரெண்டு விதமான அறிவு இருக்கிறது இந்த ரெண்டு விதமான அறிவை பத்தி டீச் பண்றதா வேதம் ஒன்னு வந்து அபராவித்யா இன்னொன்னு பராவித்யா அபராவித்யா பராவித்யா அபராவித்யா டீச்சிங் வந்து வேத பூர்வம் டீச்சிங் வந்து வேதாந்தம் வேதாந்தம் வேதத்துடைய முன்பகுதி அபராவித்யா பத்தி பேசுறது வேதத்தினுடைய பின்பகுதி வேதாந்தம் வேதாந்தம் இப்ப நாம இங்க வந்திருக்கவங்க வேதாந்த வகுப்புக்கு வந்திருக்கிறோம் வேதத்தினுடைய பூர்வ பகுதி ஹோமகமெல்லாம் அது கர்ம காண்டம் இது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க தூங்கினாலும் மூச்சாலும் காதல கேட்டிருக்கீங்க காதல கேட்டு இருக்கிறது ஞானத்தை உற்பத்தியானிருக்கிறது இல்லையா அந்த ஞானம் வந்து எப்படி வேணா இருக்கலாம் உங்களுடைய உங்களுடைய மனசை பொறுத்திருக்காது உள்ளே அப்போ கர்மகாண்டம் கர்மகாண்டம் ஞான காண்டம் அப்ப பராவித்யா டீல் பண்றது ஞான காண்டம் அபராவித்யா டீல் பண்றது கர்ம காண்டி இந்த பிரிஞ்சு அவ உனக்கு சொல்றேன் நான் இது பராச்ச அபராச பராவித்யா அபராவி ரெண்டு விதமான அறிவு இருக்கிறது அந்த விஷயத்தை சொல்றேன் முதல்ல வந்து அபராவித்யா நமக்கு தெரியும் அதுதான் நமக்கு பழக்கத்தில் இருக்கிறது அந்த அபரா தெரியாமல் அபராவி அது வந்து சுப்ரீம் நாலேஜ் இப்ப இருக்கிற விட அது சுப்ரீம் நாலேஜ் ஏன்னா இப்ப சொல்லி இருக்கிற நம்முடைய டைப்ல இருக்க யூனிவர்சிட்டி நடத்துற எக்ஸாமினேஷன் என்ன பண்ணலாம் எம் பில் பண்ணலாம் பிஹெச்டி பண்ணலாம் சரி எம் பில் பண்ணவங்க பிஹெச்டி பண்ணினவங்களுக்கெல்லாம் சோகம் தரத்தி ஆகுமா குறவாகுமா துக்கத்தை கடந்து போக முடியுமா இவர் டாக்டரேட் இவர் டாக்டரேட் அப்படி சொல்லிட்டா அவருக்கு இனிமே துக்கம் வராது பிரச்சனை வராது குழப்பம் வராது சோகம் வராது அப்படி இந்த நியூ மாடர்ன் எஜுகேஷன் இருக்குல்ல அந்த எஜுகேஷன் சிஸ்டம் அப்படி இருக்கா என்கிட்ட ஒரு பொண்ணு வந்தா எம் பில் பண்ணின அவளுக்கு இருக்கிற ப்ராப்ளம் உலகத்தில் எவனுக்கு இருக்காது ஒவ்வளவு ப்ராப்ளம் எம்ஃபீல்ட்ல கோல்டு மெடலிஸ்ட் அவல்டு மெடலிஸ்ட் வாங்கிட்டு வந்தாலும் அன்னைக்கே ஓன் உலகெல்லாம் பாராட்டுறது உலகெல்லாம் சந்தோஷமா இருக்கிறது எல்லாம் என்னன்னு சொல்லியிருக்கிறது நாம கூட பாராட்டினோம் ஆனா இன்னர் சைட்ல வீட்டுக்குள்ள வந்து அழுகை மெடல் டாக்டரேட் கொடுத்திருக்கு இத்தனை வருஷமா அவ ஸ்டடீஸ் முப்பது வருஷமா படிச்சிருக்கா எல்கேஜி பிரிகேஜி இருந்து ஸ்டார்ட் பண்ணி நல்ல ஹையர் மார்க் எல்லாம் வாங்கி அந்த ஸ்டடீஸ் தன்னுடைய ஒரு ப்ராப்ளம் வந்தா ஒரு கிரைசிஸ் வந்தா அதை தாங்கிற சக்தி அந்த எஜுகேஷன் கொடுக்க முடியல பட் நம்முடைய ஒரிஜினல் எஜுகேஷன் இந்த பராவித்தியா அபராவி அந்த அப்பராவித்தியா நம்மளை என்ன பண்றது இந்த ஐக்கியோட ஈக்கியூ சேர்த்து எடுத்துட்டு போறது ஐக்கிய ஐக்கிய தான் மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கும் இப்போ எல்லா குழந்தைகளுக்கும் எல்லாருக்கும் அதுல ஈக்கியூவே இல்லை வேதாந்த பராவித்யா அது எஸ் கியூ அது அது ஹையர் லெவல் ஓகே அப்போ மூணு லெவல் நம்ம டிராவல் பண்ண வேண்டியிருக்கிறது அதனால எஜுகேஷன் சிஸ்டத்தை நமக்கு சேஞ்ச் இப்ப நம்மளுடைய ஒரிஜினல் எஜுகேஷன் அபராவித்யா என்ன அப்படின்றத இவர் இந்த உபநேஷத்தை அஞ்சாவது ஸ்லோகம் அது सामवेदो யுர்வேதோ शिक्षा कल्पो வியாணம் நருத்தம் संतो ஜோதிஷ பாரய कद अक्षरम गम्यो नी टू टाइप उफ, टू टोल्ड इि केमस्ट्री हयर्वल फिजिक्स पड़ोबोद நிறைய மேத்தமெட்டிக்ஸ் ஆகிறது ஓகே வித்மெட்டிக்ஸ் படிக்க முடியாது அந்த நான்கு வேதத்துக்கு சைட்ல ஹெல்ப் பண்றது ஆறு விதமான அங்காணி அதுதான் அந்த ஸ்லோகத்தில் இருக்கிறது கல்லாலின் குடையமர்ந்த போர்ட்ல இருக்கிறது என்ன போட்டுக்கு அப்புறம் நான்கு மறையா கற்ற அதுக்கப்புறம் ஷட்ட சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்தார் இந்த பத்தியும் படிச்சு தரவாயி நல்ல அறிவோட யோகிதோட வந்து அவன் வந்து குருவுக்கு முன்னாடி உட்கார்ந்தான் இந்த நாலு பேரும் ஆல் தப்பரா வித்தியாலம் கிராஸ் பண்ணினவங்க சித்த சுத்தியோட பூரண சித்த சுத்தியோட உட்கார்ந்தேன் அவனுக்கு என்ன சொல்ல முடியும் சொல்றதுக்காக அங்க பேச சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பியூட்டிஃபுல் வேர்டு ஒரு வார்த்தையை நீங்க வந்து மனணம் பண்ணீங்கன்னா போறோம் அந்த ஒரு வார்த்தையை எடுத்துட்டு சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து அழகான வார்த்தை சொல்லாமல் சொன்னார் அவரு இவங்க நினையாம நினைந்து ஏன்னா சொல்றதுக்கோ இல்ல கேட்கறதுக்கோ இரண்டாவதாக கிடையாதுங்க சொல்லாமல் சொன்னவரை எங்க போய் நினைக்க முடியும் எதுவும் நினைக்க முடியும் போது அபராவித்யால இருக்கிற அத்தனை விஷயமும் இங்க டீல் பண்றது இந்த மந்திர வந்து ஆச்சாரிய வந்து விரிவுபடுத்தி சொல்றாரு முதல்ல என்ன சொல்றாரு நம்முடைய இந்த டெக்ஸ்டோட டெக்னிக் என்னன்னா முதல்ல வந்து சூத்திர வாக்கியத்தில் சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம் விறத்தி வாக்கியத்துக்கு நம்ம கொண்டு போவோம் அதுக்கப்புறம் வியாக்கியானம் மூணு ஸ்டெப்ஸ்ல நம்முடைய டீச்சிங் இருக்கும் சூத்திர வாக்கியம் என்ன சொல்ல வந்த வேண்டிய கருத்தை ரத்தன சுருக்கமா சொல்றது இதுதான் டீல் பண்ணப்படுது சூத்திர வாக்கியம் அதையே கொஞ்சம் பிரீஃப் பண்றது விற்தி வாக்கியம் அதையே எலாபரேட்டா சொல்றது வந்து அப்படி அதனால நம்பர் ஒன் வந்து இது பராவித்யா அபராவித்யா இந்த முண்டக்க உபநேஷத்தில் பராவித்யா அபராவித்யா இது சூத்திர வாக்கியம் இது ரெண்டு வார்த்தை புரிஞ்ச பராவித்யா அபராவித்யா அது நீங்க கரெக்ட் பராவித்யா அபராவித்யா எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு பராவித்யானா என்ன அபராவித்யா என்ன அந்த வார்த்தை தான் புரியல எனக்கு அப்படி சொல்ற அப்ப என்ன சொல்றாரு brief ஸ்லோகத்தில் பிரீஃப் பண்ற அபராவிஷன் பண்ண போறார் முதல நேம் சொல்லிட்டாரு அஞ்சாவது ஸ்லோகத்தில் அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரு மூணாவது அஞ்சாவது மந்திரத்துக்கு பிறகு அந்த அஞ்சாவது மந்திரத்தில் சொன்னத வியாக்கியானம் பண்ண போற எல்லா சொல்லுங்க அதுதான் மொத்தமா அறுபத்தி நாலு மந்திரத்தில் இருக்கக்கூடிய ரகசியம் ஓகே அதெல்லாம் கண்டுபிடிச்சு அந்த பிரம்ம வித் பிரம்ம வித் பிரம்மைவ பவதி பிரம்ம வித் பிரம்மைவ பவதி பிரம்மத்தை தெரிஞ்சின்றவன் பிரம்மனாயிடுவான் நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரம்ம வித் பிரம்மைவ பவதி ஏவ பவதி அப்படின்னா கண்டிப்பா பிரம்மனா ஆயிடுவாய் இப்போ நான் வந்து ஒரு வேற ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் வேற ஏதாவது தெரிஞ்சா நான் அதுவும் முடியுமா இப்ப வந்து நான் பசுமாடு பத்தி தெரிஞ்சுக்கிறேன்னு வச்சுங்க நான் பசுமாடு ஆக முடியுமோ இது என்ன முரணுக்கு பின் முன்னுக்கு பின் முரணா இருக்கு எதை தெரிஞ்சுக்கிறோமோ அது எப்படி ஆக முடியும் நியாயமே இல்லையாது கொஞ்சம் அறிவோடு பேச வேண்டாம் உபநேஷத்தை மைக்கு பத்தி தெரிஞ்சுக்கிறேன் ஆக முடியுமா இல்லையா இன்னொருத்தர் பத்தி தெரிஞ்சுக்கிறேன் அவங்களும் ரெண்டு பேருக்கு கடைசியில் மொத்தமா எதுவுமே எதுவும் மாறதில்லை அப்படி அப்படியே இருக்கு அனுபவம் நமக்கு கிடைச்சாலும் ஒருத்தர் ஒருத்தர் மாத்திரத்துக்கு பலதரும் தோத்து போவோம் கண்டிப்பா தோத்து போவோம் ஏன்னா இன்னொருத்தர் இன்னொருத்தர் மாற முடியாது இன்னொருத்தர் நோக்கர் மாத்துறதுக்கு நீங்க ட்ரை பண்ணினா வெற்றிகரமா தோத்து போவே சில பேருக்கு எழுபது எண்பது வயசு இது ஒண்ணு திருந்தாது எண்பது வயசு இருந்தா தெரியும் அது கூட வயசு முடிஞ்சு போயிடும் தான் அதனால இது உபநிஷ சொல்றது என்ன ஏதாவது அர்த்த அர்த்த பிரம்ம வித் பிரம்ம ஏவா பவதி நீ பிரம்மத்தை தெரிஞ்சனா பிரம்மனா ஆக முடியும் அது எப்படிப்பட்ட பிரம்மன் ஹோல் பிரபஞ்சத்துக்கு இல்லையா அனைத்து பிரபஞ்சம் காரியம் அந்த பிரம்மன் காரணம் நல்லா புரிஞ்சுங்களேன் ஹோல் பிரபஞ்சம் யூனிவர்ஸ் வந்து காரியம் காரிய அந்த பிரம்மன் காரணம் அந்த பிரம்மன் தெரிஞ்சுன்னா நீ அதுவும் ஆயிட முடியும் அப்போ இந்த ஹோல் யூனிவர்ஸுக்கு சப்டன்ட் யாரு எல்லா நகைக்கும் செயின் போட்டிருக்கிறது இங்கு போட்டு ஒட்டியானம் போட்டிருக்கிறது ஒட்டியான கஷ்டம் குண்டா இருந்தா இந்த புண்ணு பார்க்கும்போது வந்து நகை போடுறேன்னு சொல்லி ஒத்துக்கிறான் ஒட்டியான கேட்கணும் ஒரு ஆறு மாசம் நல்ல சாப்பாடு போட்டு குண்டாக்கணும் அந்த காலத்தெல்லாம் எழுதிடுவாங்க இந்த இதெல்லாம் பண்ணும்போது உட்கார்ந்து ரெண்டு குரூப் உட்காந்து எழுதிடும் நீ என்ன பண்ற நீ என்ன பண்ண அது வந்து இது பிரஸ்டீஜ் அது செஞ்சாகணும் கல்யாணத்தில் லக்ன பத்திரிகை அதெல்லாம் அந்த காலத்தோட கிராமத்தோட இது பொண்ணுக்கு நல்ல குண்டு எல்லாம் அங்கல் சிப்ஸ் சாப்பிட்டு எல்லாம் குண்டு செஞ்சாகணும் அந்த அப்பன் ஆப்போசிட் இருக்கேன் அவன் செஞ்சாகணும் அப்படி இருக்கா இருக்கட்டும் இப்ப பிரம்மவித்து பிரம்மைய பவத்தை எப்படி ஆக முடியும் ஒரே ஒரு பாசிபிலிட்டி இருக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி அது என்ன பாசிபிலிட்டினா இன்கேஸ் நான் பிரம்மனா இருந்து அது எனக்கு தெரியாம இருந்திருந்தா அதை தெரிஞ்சிருத்துனா அது ஆக முடியும் கரெக்டா சரிதல்ல சப்போஸ் நான் பிரம்மனா இருந்து அது எனக்கு தெரியாம இருந்து அதை தெரிஞ்சிருத்துனா நான் பிரம்மனாக முடியும் அதர்வைஸ் வேற எதனால முடிய இப்ப பிர பிரம்மன்மோ பண்ணி ஏதோ செஞ்சு இனிமேலு போய் ரிஷிகேசுக்கு போய் ரிஷிகேசி ஒத்து வராது போல இருக்கு பிரம்மனா முடியாது உத்தரகாசுக்கு ஒன்று போவோம் அங்க போய் எதையாவது பண்ணி ஜபகம்பம் பண்ணி நான் பிரம்மன் ஆக முடியுமா ட்ரை பண்ணுவோம் ஒரு உதாரணம் சொன்னார் அங்கிருந்து வந்தா அபராட்ல மெடிட்டேஷன் பண்றதுக்கு அப்ப இதெல்லாம் காடு சுவாமிஜி நான் நான் என்ஜாய் த மை மை பிளீஸ் அப்படி இருக்கணும் என்ஜாய் பண்ணும் ஓகே பண்ண இங்க நல்லா இருக்கிறது கொஞ்சம் நேரம் பண்ணும் ஒரே சவுண்ட் இருக்கு நான் எதிர்க்க மலையில போய் உட்கார சரி போயிட்டு வரணும் அங்கே சவுண்டா இருக்கிறது நான் உத்தரகாசி போற ஓகே போ ஒரே பேர்ட்ஸ் வந்து சத்தம் இருக்கிறது டிஸ்டர்ப் மெடிடேஷன் உட்காந்து கீ கி கீ கீக்கின்னு கேட்கறது எனக்கு ஒரே டிஸ்டர்ப் இருக்கு இன்னும் நான் கங்கோதரி போறேன் கங்கோதரி திருப்பி வந்து சார்ந்த நான் எங்க ஊருக்க போறேன் நான் அங்க புரியா அதனால ஏற்கனவே என்கிட்டயே இருந்து அத மறந்து இருந்திருந்தால் முடியும் நீ எதையாவது பண்ணி நான் உத்தர போனா எனக்கு பிரம்மன் தெரிஞ்சிடும் அதுக்கு மேல ஏதாவது போனா தெரிஞ்சிடும் ஓகே அப்போ எங்க இருந்த நீ ஏற்கிற அது சித்த வஸ்துவாகவே இருக்கிறது அந்த பிரம்மன் அந்த பிரம்மனை இங்க இந்த கொஸ்டின்ஸ் இந்த உபநிஷத்தை சவுனக்காக கேட்கிறான சாதாரண கேள்வியில் கேள்வி கேள்வியில வந்து அநேக அர்த்தம் உருவாகிறது அந்த அர்த்தத்தை டீச் பண்றது உபனிஷத்தை இந்த உபனிஷத்து டெக்னிக் டீச்சிங் எடுத்தும் எல்லா விதத்திலையும் நீங்க டீச் பண்ண முடியும் அதனால சொன்ன ஆரம்ப கிளாஸ்ல நீ வேதாந்தி ஆயிட்டேனா உன் சப்ஜெக்ட் மேட்டர் நீ எங்க வேலை செய்யறியோ த பெண் ஊர்ல வேதாந்த போய் வீணா போயிட்டா போக முடியாது ஒரு சமையல்காரன் பெஸ்ட் சமையல்காரன் ஆக முடியும் ஒரு பிளேட் பெஸ்ட் பிளேட் மாற முடியும் ரூலர்ஸ் ஜ ஆக முடியும் ரூலர்ஸ் நமக்கு அந்த ராகத்வேஷன் இருக்காது எதுவுமே போயிடும் அதனால இதுல என்ன சொல்றது இந்த பிரம்மன் தான் நீ அப்படி சொல்ல வருது அந்த கர்ணன் விட்ட பானம் இருக்கிறது தலைக்கு மேல போறது நான் நான் பிரம்மன் நான் இங்க இருந்தா அங்க இருக்கிறதுல அங்க இருந்தா இங்க இருக்கிறதுல இப்ப கதவு தொடர்ந்தாலும் ரூம் போனாலும் ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும் ஏன் எத்தனையோ துக்கங்கள் காத்து இருக்கிறது குடியில் இருக்கிறது இங்க டெம்பரவரியா மறைச்சு வச்சுருக்கோம் ஒவ்வொரு முகத்திலையும் ஆனந்த கழிப்பு அப்படியே கூத்தாடுறது அதெல்லாம் மறைஞ்சிருக்கிறது அதெல்லாம் என்ன இருக்கிறது அதெல்லாம் வந்து பொட்டன்ஷியல் பார்ம்ல இருக்கிறது அங்க நம்ம சென்னைக்கு போக போக போக அது மேனிஃபெஸ்ட் ஆகும் இப்போ அவக்தத்தில் இருக்கிறது அங்க ஊரை போக போகும் வெக்த கதிக்கு வரும் அது வெக்தம் மேனிஃபெஸ்ட் அன்மேனிஃபெஸ்ட் இப்ப என்ன இருக்கிறது பிரளயமா இருக்கிறது ஆள் சாரோஸ் என்ன பிரளய கால ஒடுங்கி இருக்கிறது இப்ப இப்படி இருக்கு நம்ம நம்ம லட்சணம் நானா பிரம்மன் எங்க வீட்டுக்காரர் கூட நான் சொல்றது கேட்கறது இல்ல நானா பிரம்மன் ஓ அப்படிப்பட்டாலும் நீ தான் பிரம்மன் நீ அழுது பிரம்மன் ஓகே அப்படி அதுக்கு எப்படி சொல்றது தெரிஞ்சதுல இருந்து தெரியாததுக்கு போனோம் அபராவித்தியில இருந்து பராவித்தியத்துக்கு டிராவல் பண்ணு அப்போ இந்த பரா அபராவித்யா நான்கு வேதம் ஆறு அங்கானி அப்படி சொல்ல வருது அது என்ன தத்ரா தத்ர அபரா அப்பரா இதெல்லாம் இருக்கிறது இது சர்வேதா ஷட் அப்படி சொல்றதுதான் சரி இந்த சயின்ஸ் என்ன மாதிரி சயின்ஸ் இருக்கு ரிக்வேதா எஜுர்வேதம் சாபவேதா வேதா இது கூட இதெல்லாம் கூட அபராவித்யா அபராவித்யா கீழான நாலேஜ் எது நான்கு சதுர்வேதம் கூட ஒரே குழப்ப இது வரைக்கும் இத்தனை கிளாஸ் வந்து வேதத்தை வசதியா சொல்லிக்கிட்டே இருங்க இப்ப இன்பீரியர் நாலேஜ் சொல்றீங்க ஆமா வேதாந்தம் சுப்பீரியர் நாலேஜ் தெரியுது நீங்க எடுக்கிறதுனால தானே இதற்கான விளம்பரம் எப்பவுமே அவன் அப்படி தானே சொல்லுவான் ஏ சோப்பு தான் வசதி அந்த சோப்பு மட்டம் அப்படி சொல்லுவான அது கிடையாது இது சொல்றது எப்படி தெரியும் உங்களுக்கே தெரியும் அதுக்கு பேருமன் தான் இருக்கிறது ஓகே சரி அந்த மந்திரம் வந்து சரியா அது வந்து எப்படி இருக்கிறது பத்திய ரூப மந்திரா கத்திய ரூப மந்திரா அப்படின்னு ரெண்டா பிரிக்கலாம் சாம வேதூசிக்கல் அதர்வன வேதம் அதர்வ ரிஷி அங்கிரசரிஷி ரெண்டு ரிஷியினுடைய பேரில் அது இருக்கிறது அதர்வாங்கிரச புச்சம் பிரதிஷ்டா அப்படின்னு சொல்றது ஒரு மந்திரம் அதனால ரெண்டு ரிஷிகளால அது கண்டுபிடிக்கப்பட்டதுனால அதுக்கு ரெண்டு பேரும் சொல்லலாம் அதர்வ வேதா அதர்வன வேதான் சொல்லலாம் அதர்வ வேதா அதர்வன வேதா அப்படி ரெண்டும் ஒரே ஆளுதான் பத்தின விஷயம் வேதா இப்போ வேத அங்காணி நம்ம ஏற்கனவே வேதத்தை பத்தின விஷயத்த பிரீஃபா நம்ம முன்னாடி கிளாஸ் விரிவா பார்த்தோம் வேதத்தினுடைய டோட்டல் ஐடியாஸ் சரி இப்ப வந்து அதுக்கு அடுத்தது என்ன இந்த வேதமோடு ஆறு அங்கம் ஆயினன் சிவபெருமானுக்கு பேரு வேதமோடு ஆறு அங்கம் ஆயினன் சொல்றது தேவாரம் சீக்ஷா சந்தஸ் வியாக்கரணம் நிறுத்தம் கல்பம் ஜோதிஷம் இவங்க ஒரு வேத மாதாவை நீங்க கற்பனை பண்ணிக்கங்க அந்த வேத மாதாவோட கண்ணு காது மூக்கு வாய் பாதம் எல்லாம் வச்சுக்கோங்க அதுல சீக்ஷான்றது மூக்கு சந்தஸ்து பாதம் வியாக்கரணம் என்றது முகம் வாய் நிறுத்தம் என்றது காது கல்பம் என்றது கை ஜோதிஷம் என்றது கண் ஓகே ஓகே சிக்ஷா என்றது எழுத்து இலக்கணம் சந்தஷ் என்றது பாவ இலக்கணம் செய்யுள் இலக்கணம் பாவ இலக்கணம் செய்யுள் இலக்கணம் வியாக்கரணம் என்றது சொல்லிலக்கணம் சீக்ஷான்றது எழுத்து இலக்கணம் சந்தஸ் என்றது செய்யுள் இலக்கணம் பாவ விளக்கணம் இலக்கணம் இலக்கணம் இலக்கணம் இலக்கணம் புரியலையா விளக்கணம் கிராமர் நிறுத்தம் என்றது நிகண்டு நிக்கண்டு என்னது நிகண்டு டிக்ஷனரி திருச்சில சொன்னா அகராதி இந்த அகராதி தமிழ் அகராதி வேற அர்த்தம் நிக்கண்டு அகராதி கல்பம் கர்ம அனுஷ்டான முறை ஜோதிஷம் சரி சீக்ஷா பத்தி நம்ம சில டீட்டெயில் பொலிஸ் இது சரி வேத மந்திரங்களை எப்படி உச்சரிக்கிறது இத்தனை காலமா காப்பாத்தின் இருக்கிறது வேத மந்திரம் இந்த சிக்ஷா சாஸ்திரம் சிக்ஷா சயின்ஸ் ஓகே அதுல ஒரு வார்த்தைய தப்பா உச்சாரிச்சாலும் தவறா அனர்த்தமா ஆயிடும் சமஸ்கிருத மொழி இருக்க அற்புதமான மொழி அது பலவிதமான விதமான அதுக்கு ஏற்பாடு பண்ணி இது காப்பாற்றப்பட்டிருக்கிறது இதுக்கு நிறைய அறிவு தேவைப்படுறது நம்ம ஊர்ல இப்ப வந்து அறிவு குறைஞ்சு குறைஞ்சு குறைஞ்சு குறைஞ்சு குறைஞ்சு குங்குமத்தில் துளிரல ஒரு கார்னர் படிக்கிற அளவுக்கு அறிவு வளர்ந்துருக்கும் இப்ப நிறைய படிக்கிறதுலாம் இப்ப குறைஞ்சு போச்சு படிக்கிறதே இல்ல போச்சு இப்ப ரீடிங் ஹேபிட்டே போயிடுது ஓகே எல்லா இப்ப சீங் தான் இப்ப சீங் ஹாபிட் போயிடுச்சு எல்லா பிரசன்டேஷன் தான் என்ன பிரசன்டேஷன் பவர் பிரசன்டேஷன் ஒருத்தன் பண்ணிட்டானுச்சு எவன் சொமா புத்தி வந்து ஷேக்கே பண்ண வேண்டாம் அவர் ஒருத்தர் பவர் பாயிண்ட் பிரசண்ட் அப்படியே மிஷின் ஒர்க் பண்ணிட்டா போறோம் முடிஞ்சு போச்சு எப்படி சீக்ஷா சாஸ்திரத்தில் வாயத்தொடர்ந்து சொல்லி ஆகணும் கரெக்டா இருக்கணும் உச்சரிக்கணும் அதனால அக்ஷர சுத்தம் ஸ்வர சுத்தம் இருக்கணும் சரியா சரியா உச்சரிக்கணும் ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிக்கணும் எந்த எழுத்தையும் விட்டுறப்படாது அப்படி அதனால இது கருக்கணும் அப்புறம் எங்க வசதி சொல்லணும் எங்க தாழ்த்தி சொல்லணும் எங்க சமமா சொல்லணும் தெரியும் ரொம்ப டிபிகல்ட் அதனால அதுக்கு சப்பரேட் ஒரு குரூப் பண்ணி அந்த குரூப்புக்கு அதே பழப்பா சொல்லிட்டு இருந்தாங்க அந்த குரூப் எஸ்கேப் ஆயிடுச்சு நாங்க மாத்திரம் வாட சொல்லிட்டு இருக்கோம் இது எல்லாம் நீ ராக்கெட்ல போ இதுல போவே அப்படி எஸ்கேப் ஆகி அது காணாம போயிடுச்சு தான் இப்போ அதெல்லாம் திருப்பி ரிவைஸ் ஆயிட்டு இப்பதான் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு அதனால ஸ்வரம் அதுக்கு பேர் என்ன ஜரம் இல்லை ஸ்வரம் ஜுவரம் ரொம்ப முக்கியம் அது பேர் உதாத்தம் அனுதாத்தம் ஸ்வரிதம் ஒவ்வொரு இதுலையும் மந்திரத்திலையும் இருக்கிறது அதனால வேத மந்திரத்தை வந்து தனியா படிக்கக்கூடாது சொல்றது தனியா படிச்சுன்னா உன் படிக்க கூடாது இந்த காயத்ரி மந்திரம் இங்க இங்க தான் நார்த்த போட்டு ஒரே பாட்டு பாடுற காயத்ரி காயத்ரி மந்திரம் அது காயத்ரி கானம் கிடையாது மீறி போயிடுது அந்த எழுத்துக்கு மேல ஒரு கொம்பு இருக்கையா அதுக்கு பேர் உதாத்தம் குறைஞ்ச பட்சம் என்னென்ன இருக்கலாம் ஓரளவுக்கு ஐடியாவோட தெரிஞ்சுப்போம் இந்த ஜென்மம் விட்டதா கூட அடுத்த ஜென்மத்தில் நம்ம எங்கேயாவது வேத படிக்கலாம் அனுதாத்தம் கீழே ஒரு கோடு இருக்கும் டாட் அது அனுதாத்தம் அது வந்து லோ சொரா அது வந்து ஹை சொரா இருக்கும் இருக்கும் ஓகே இப்ப அதுக்கு பேர் மாத்திரை இல்ல சொல்றது மாத்திரை அதுக்கப்புறம் மாத்திரை நமக்கு அதெல்லாம் போடக்கூடாது பிரபலமான மாத்திரை இதெல்லாம் அதெல்லாம் கிடையாது பதில இன்னொரு மாத்திரம் ஒண்ணு வந்திருக்கு அதனுடைய அனெக்ஸ் ரெண்டு மூணு இருக்கு அப்போ அப்ப இது வந்து அரசம் அப்படின்னா குரில் தீர்க்கம் நெடில் பாருங்க முன்னாடி இருந்தது ஸ்வரம் இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து அது போட்டீங்கன்னா இப்ப வந்து ஆ குரில் நெடில் இந்த ஆவம் அதுக்கு மேல ஏதாவது ஒண்ணு போட்டீங்க மேல கோடு போட்டீங்கன்னா அது ஸ்வரம் மாறும் நெடில் ஸ்வரம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்றது இது ரெண்டுக்கும் உச்சரிக்கிறது சீக்ஷா விதி அப்படின்னு சொல்றது சீக்ஷா விதி ரூல்ஸ் இருக்கிறது அதுக்கு என்ன அந்த ரூல்ஸ் உச்சாரணம் மாத்திரை பலம் சமம் சந்தானம் இவ்வளவு ஏற்பாடு இருக்கிறது ஒரு வார்த்தை உச்சரிக்கிறதுக்கு இத்தனை சொல்றது நம்ம முட்டாள் கிடையாது இடிய கிடையாது ஒரு சொல்ல எப்படி உச்சரிக்கிறதுக்கு ஏகப்பட்ட ஏற்பாடு பண்ணிருக்கு அதனால இத்தனை வருஷமா கூட அப்படி சொல்லிருக்கிறது எதுக்கு மேதா சுக்தத்தை இங்க சொல்லி கொடுத்திருக்கிறது அங்க சொல்லு கரெக்டா சொல்லிட்டு ரோமன் பிராமி லிபி இருக்கிறது தேவநாகரி தமிழ் அப்படி ஒவ்வொரு எழுத்து இருக்கலாம் இந்த தெலுங்கு தெலுங்கு லிபி மாத்திரம் டிஃபரெண்ட் மற்ற எழுத்த வலது பக்கமா வரும் தெலுகு லிபி எப்படி இருக்கும் இடது பக்கமா சுழிக்கணும் வாம பார்க்கும் இருக்கிறது என்ன கரெக்டா தெலுகு அப்படிலாம் யோசிச்சு சரி அது மாத்திரம் இருக்கிறது ஓகே அதனால அக்ஷர அபியாசம் பண்றது நம்ம ஊர்ல பஸ்ட் பஸ்ட் ஹரிவு மமு நாராயணா அப்படி சொல்றது இதெல்லாம் இருக்கிறது சரி அதுக்கப்புறம் வந்து தமிழ்லே எடுத்துக்கோங்க நிறைய எழுத்து இருக்கிறது தமிழ இருக்கிறது மூணு ந இருக்கிறது இந்த நுனி நாக்க பல்லு கிட்டக்க வச்சுட்டு காக்கா போடுவோம் அந்த நா அதுல இப்படி சுடிச்சு இப்படி போட்டீங்கன்னா காக்கா வரும் அது கால் இப்படி போட்ட அதில் நீங்க ரெண்டு சுழ அதுக்கு கொஞ்சம் மேல அப்பர் பிளேட்ல மூணு சுழி எப்படி சொன்னோம் நாக்க மடக்கணும் மடக்கி ஒடுக்கி உள்ளற சொன்னோம் இல்லாம இப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கணும் தமிழ் டீச்சர் நீ வந்தாய் நான் போனேன் ஜனு தமிழ் ஹாய் முடிந்து சித்தி மாமா அத்தை பாட்டி எல்லா ரிலேஷன் போயிடுச்சு சரி சமஸ்கிருதத்தில் சமஸ்கிருதத்தில் மாத்திரம் எழுத்த பார்த்து அப்படியே சொல்ல முடியும் என்ன எழுத்து இருக்கிறதோ அதை சொன்னீங்கன்னா உச்சரிச்சா கரெக்டா வந்துடும் மீதி லாங்குவேஜ் எல்லாம் தகராறு அரவுண்ட் உலகத்தில் இருக்க அத்தனை இடங்கள் இப்போ B U T என்னதே பட் பி யூ டி புட் ஓகே சி யூ டி கட்டு ஓகே அப்போ பட்டு பட்டு அது பட்ட புட்ட புட் எடுத்து பார்த்து படிக்க முடியாது நீங்க புதுசா இங்கிலீஷ் கத்துக்கிறவங்க ஒரு மாதிரி நீங்க சொல்ல கொடுக்குறா சரி அதே இது மாதிரி பயங்க டபிள்யூ ஏ எல் கே என்னது சி எச் ஏ எல் கே சாருக்கு இந்த வாக்கு சொன்ன சாருக்கு அங்கு எல் வருது இல்லையா சாருக்கு இப்படி சொல்லாம உடனே என்ன சொல்றான் silent சைலண்ட் அது என்ன சொன்னோம் எழுத்தை பார்த்து உச்சரிக்க முடியாது சரி நம்ம ஊர் தமிழ் எப்படி இருக்கு அது இன்னும் அனுர்த்தம் இருக்கிறதுல அத்வைத்தம் வந்து தமிழ் தான் கண் முகம் கங்கை கதம் இல்லையா இதுல கா இருக்க கண்ணு அந்த கா ஒரு மாதிரி உச்சரிக்கணும் கண் கே ஏ க அந்த கா சொன்னோம் முகம் முக்கம் இந்த முக்கம் இருக்க கே ஹெச் ஏ பொண்ணது முக்கம் கங்கா கங்கை ஜி ஏ அந்த பண்ணுங்க அதுக்கப்புறம் இது கட்டம் ஜி எச் ஏ பொண்ணும் ஓகே நாம நம்ம தான் உலகத்திலே சிறந்த அறிவாளையும் சொல்லிக்கணும் ஏன்னா ஒரு எழுத்த வச்சிருந்த உச்சவங்க தீபம் தீபம் தீபம் நீங்க கூப்போது பாரு தீபா அப்படின்னு தீபா தீபாவா தீபாவா ஒரே இது இருக்கும் இப்ப வந்து ஒருத்தர் வந்து கத்துக்கிறதுக்கு வந்தார் தமிழுக்கு நார்த்ல இருந்து தமிழ் கத்துக்கிறதுக்காக சேலத்துல ஒருத்தர் வந்தார் சேலத்துல அப்ப நான் வருத்தமா அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு இப்ப நீங்க என்ன சொல்லி கொடுத்தீங்க நீங்க வருவது என்றால் வருவது போவது என்றால் போவது அப்படிங்கிற சொன்னீங்க நான் வருத்தமா சொல்ல ஒரு பாயிண்ட இருக்கிறேன் இல்ல அது லாங்குவேஜ்ல அது அப்படிதான் வருத்தமான லாங்குவேஜ் ப்ராப்ளம் அதனால இந்த கதை இருக்கிறது இந்திரன் கதை இருக்கிறது இந்திர சத்ரூர் அனுதாத்தம் மாறிச்சு மாறி வளரட்டும் வளரட்டும் கேட்டான் இந்திரன் இவனை கொல்பவனாக வளரட்டும் அந்த வித்திராசுரன் பிறந்து தேவேந்திரனால கொல்லப்பட்டான் உதாத்த அனுதாத்தினால வந்து பிரச்சனை ராமணேஸ்வரம் வரம் கேட்கும்போது அந்த கும்பகாரம் பெங்கால் வாக்கு பதிலாக இந்த புத்த விகாரம் புத்த பிகாரம் சொல்லுவான் அதனால அவங்க வந்து போர் பேட்டாஸ் போ பே பண்ணினது போர் போஸ் பேதா வராது வேத வியாஸ் இருக்குல்ல பேத வியாஸ் பேத பேஸ் என்ன வரும் வா வராது வா ப்ராப்ளம் அவனுக்கு ஒரு ஊர்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது இதெல்லாம் யோசிச்சு அதனால சமஸ்கிருதம் பண்படுத்தப்பட்ட மொழி language நம்ம ஊர்ல ஒரு ஓட்டுனாலும் லாங்குவேஜ் இது போயிடு சுதந்திர பாரதேஜ் நேஷனல் லாங்குவேஜ் கொண்டு வரணும் முடிவு பண்ணும்போது போயிடுது ஒரு ஓட்டு நாள் அக்கிரம வந்து சீக்ஷா சாஸ்திரத்தில் இருக்கிறது ஓகே அந்த சித்திரை சித்திர சித்திரை ஆச்சு வைசாக்கி தான் இன்னைக்கு என்ன பரப்பு மாச பரப்பு இன்னைக்கு தெரியுமா உங்களுக்கு என்ன மாச வைகாசி பறந்தாச்சு வைசாக்கியில இருந்து வைகாசி வந்தது ஆணுஷியிலிருந்து ஆணி வந்தது வந்து ஆடி வந்ததுவணியிலிருந்து ஆவணி வந்தது புரஷ்டாபத்தியில இருந்து புரட்டாசி வந்தது ஓகே இப்படி சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் கனெக்ஷன் இருக்குதா நம்ம ஊர் ஆள் வந்து வருஷப்பரப்பே மாத்திவிட்டார் அவருக்கு என்ன தெரியும் ஏதாவது தமிழ் தெரியுமா நமக்கு தெரியாததுல விளையாடப்படாது நான் வந்து சமஸ்கிருதம் இருக்குன்னு பேரே சமஸ்கிருதம் கருணாநிதி சமஸ்கிருதம் அப்ப அதெல்லாம் முதல்ல மாத்தணும் உதய சூரியன் அது சமஸ்கிருதம் திராவிடம் சமஸ்கிருதம் எல்லாமே சமஸ்கிருதம் தானே சீக்கிரமா அப்படி சொல்ல சீக்கிரம் சமஸ்கிருதம் எல்லாமே சமஸ்கிருதம் தான் அதனால அதெல்லாம் இது பேத்தல் அப்புறம் வருஷ வருஷம்ன்றது மேட்ச்ஸ் இருக்கும் இந்த காலண்டர்ல இருக்க அது மேத் நான் அந்த மே இருக்கும் சேலம் பெரிய கணக்கு வருஷம் சுத்தி வரது சுத்தி வரது அதெல்லாம் இவருதான் பெரிய மூதரைஞ்சர் இவர் அதனால இப்ப தை மாசம் இருக்கிறது தை மாசி வந்து தெரியுமா உனக்கு நட்சத்திர புஷ்ய நட்சத்திரம் பூஷமான புஷ்ய சம்பந்தமான பௌஷ்யம் புஷ்யத்திற்கு திஷ்யம் என்று பேரு அந்த பூர்ணிமே திஷ்யத்தில் வர மாசம் அந்த பூர்ணிமில் வரக்கூடிய இதெல்லாம் நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி அந்த பூர்ணிமாவில் வரக்கூடிய விச்சி சொல்லக்கூடிய மாசம் அதனால அந்த மாசத்துக்கு பேரு தைஷ்யம் அந்த தைஷியத்தில் எடுத்துட்டா தை தமிழ் தைஷியத்திலிருந்து தை வந்தது அப்போ நீ தமிழ் வருஷப்பிரிவு கொண்டாட முடியாது வருஷப்ப சொல்ற அந்த வந்தது தைசியிலைசியம் என்ற சொல் வந்தது பொறுமையாது சீக்ஷா சாஸ்திரம் நம்ம இதுக்கெல்லாம் ஏன் சொல்லிட்டு போறேன்னா நம்முடைய சீக்ஷா சாஸ்திரத்துல நம்ம போர்பாதர் எவ்வளவு அழகா இதெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்காக இவ்வளவு சொல்றது அதனால ஒவ்வொரு மந்திரமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அதனால இதுக்கு சமஸ்கிருத்துக்கு பேரு எழுதா கிளாவி சொன்னு முனி நாக்க வச்சு லா நாக்க மாட்டேங்குதா கிளவி கொஞ்சம் புளி வாங்கிட்டு வரையா புலி வாங்கிட்டு வர முடியாது புளி சொல்லுங்க புள்ளி வீட்டில் கரைப்பது புளி காட்டில் வாழ்வது புலி இவ எழுதும் போதே புலி நம்ம கடையில தமிழ் புடிச்சு போடுவான் இந்த தமிழ் தமிழ் எழுத மாதிரி இது கர்ண பரம்பரையா வந்து இருக்கிறது கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு இந்த வேத வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால எப்படி ஒரு ஒரு விஷயம் சொல்ற பாருங்க ஒரு ஒரு சொல்ல சொன்ன பிறகு பத்து தடவை பண்ணும் ஓகே அதுக்கப்புறம் திருப்பி அதை திருப்பி ரிப்பீட் பண்ணும் இந்த பேருக்கு பேரு திருவை சந்தை அப்படின்னு பேரு இந்த மாதிரி கோத்து வாங்கிறதுக்கு பேரு அப்பதான் உங்களுக்கு அது காதல போய் உள்ளர போய் பதியணும் அதுக்கப்புறம் வந்து இந்த கர்ண பரம்பரையா இருக்கிறது அதனால இந்த சீக்ஷா சாஸ்திரம் இவ்வளவு இம்பார்டன்டா இருக்கிறது இந்த சயின்ஸ் செகண்ட் என்னன்னா நம்முடைய விஷயத்துல நீங்க முண்ட படிக்கிறீங்கன்னா முதல்ல என்ன செய்யணும் ஒரு மாசமோ ஒரு மாசமோ அவங்க மந்திரமோ கடகம் மனப்பான்னு சொன்னதான் முண்டகோ பரிகம் நடத்துவாங்க ஓகே நான் அப்படி முடிவு பண்றீஷன் பரம்பரை பரம்பரையா மேல இருந்து கீழே இறங்கி வந்திருக்கிறது அப்படிதான் இது அறுபத்தி நாலு மந்திரங்கள் சொல்லப்பட்டு அதுக்கப்புறம் நடத்தப்பட்டிருக்கு அப்படி இந்த பரம்பரையில உங்களுக்கு எல்லாம் சொன்னா ரிஷிகேஷ கேம்புக்கே வந்திருக்கவே முடியாது நமக்கு முதல் கிளாஸுக்கு இந்த கிளாஸுக்குமே பார்த்துட்டு வந்திருக்கேன்னா ஒவ்வொரு கிளாஸ் நமக்கு புதுசு ஒவ்வொரு கிளாஸ் முன்னாடி இது சொன்னாரா அதனால அத்தியாயம் இது இருக்க அந்த அத்தியாயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மனப்பாடம் முக்கியம் செகண்ட் பாயிண்ட் காதல கேட்டு சொல்றதுனால இதுக்கு அத்தியாயம் திரும்ப திரும்ப சொல்றது அது அத்தியாயம் ஓகே என்ன இந்த மனப்பாடம் முக்கியம் இல்லை இதுல நியாயம் இருக்கிறது அதுக்கு மேல போனா எப்படி அதுக்கப்புறம் வந்து மூணாவது மீமாம் இந்த சிக்ஷா வந்து ஒவ்வொரு சொல்லியும் போட்டா ஒரு அர்த்தம் நடுவில் போட்டா ஒரு அர்த்தம் இந்த முண்டோபிஷத்தை பிரம்மசூத்திர போய் டிஸ்கஸ் பண்ணும் போது இதுக்கு இந்த அர்த்தம் இதுக்கு இந்த அர்த்தம் இந்த அர்த்தத்தை பத்தி மீனிங் சொல்றது எதுனா மீமாம் அது பூர்வ மீமாம்சம் உத்தர மீமாம் பூர்வ மீமாம் வந்து அர்த்தம் அப்படி எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறது அதனால அதுக்கு அதுக்கு சொல்றதுக்கு ஒரு லாஜிக் இருக்கிறது இஷ்டத்துக்கு சொல்லிடுவாரு அதுக்கு என்ன உபக்கிரமன் நியாய உபசமக்கிரமன் நியாய அபியாச நியாய இதெல்லாம் வச்சுட்டு மந்திரத்தை நமக்கு பிரம்மசூத்திரத்தை டீல் பண்றது அதனால நமக்கு வந்து கர்ண பரம்பரையா வரக்கூடிய விஷயம் மனப்பாட பண்ண வேண்டிய விஷயம் இல்லைன்னா துஷ்ட துஷ்ட துஷ்ட சைத்தன்யா துஷ்ட சைத்தன்யம் நம்ம ஒரு பிரம்மச்சாரி பேரு துஷ்ட சைத்தன்யா உங்களுக்கு எப்படி கிடைப்போம் துஷ்டத்துக்கும் துஷ்டத்துக்கும் எவ்வளவு டிஃப்ரெண்ட் ஒரு சுவாமி அம்மா இருக்காங்க பிரமா பிரம்மானா ஞானம் பிரமான அனர்த்தமா ஆயிடும் ஞானத்துக்கு ஆப்போசிட் பிரமானந்தா பிரமானந்தா அப்படி சொன்ன என்ன அர்த்தம் லூசு பைத் அர்த்தம் வாயிலா ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி பேரெல்லாம் வச்சுட்டா ரொம்ப கஷ்டம் நமக்கு நம்ம பேரை வந்து கொள்ளலாம் அறி ஓம் ஜி hari கொள்ளையானனாலதான் இவன்ஸ்கிருத நம்ம ஊர்ல என்ன பண்ணுவோம் எல்லாத்துக்கும் ஹாஹான் போட்டுருவான் போட்டா தமிழ் சமஸ்கிருதம் ஆகிடுச்சு போட்டு இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள எத்தனை இது தொல்கோப்பின்னு சொல்றான் ஸ்கிரு மாதிரிய தொல்லாம்வேதத்தில் ரெண்டு இப்ப வந்து சகனா பத்து சகன புனத்து இருக்கிறது அதுல சாந்தி எப்படி சொல்லணும் அப்படின்னா ஷா சக்தி ஓகே சக்தி ஷா போடணும் ஷாந்தி தி வந்து கீ அவரணும் பிளைன்ல இருந்து கீழே இந்த கீழே அவர இதுக்கு என்ன என்ன சொன்ன அனுதாத்தம் அது கீ அவர் ஷாந்தி சாந்தி ஓகே பிளேனா இருக்கிறதுக்கு பேரு ஸ்வரிதம் ஓகே அதுக்கப்புறம் மூணாவது இருக்க சாந்தி தீஹி அதுல மேல ஒரு கோர் போட்டிருப்பாங்க அப்ப இந்த கிருஷ்ண எஜுர்வேதம் இது சகனா மகத்துவம்ன்றது கிருஷ்ண யஜுர்வேதம் அதுல வந்து எப்படி சாந்தி மந்திரம் சொன்னோம் சாந்தி சாந்தி அப்படி சொன்னோம் அதுக்கப்புறம் வெரி ஃபேமஸ் மந்திரம் இருக்கிறது அது என்ன பூர்ணமதகா நம்ம கூட அப்படிதான் சொல்லிட்டு இருந்தோம் ரொம்ப நாளா ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதே அது ஒரு இன்ஸ்டியூட் நாடு முழுக்க போயிருக்காது இந்த மந்திரம் தான் ஒரு குரூப் பண்ணினது நாடு முழுக்க அதெல்லாம் நல்லா பதிஞ்சு போயிருக்கிறது நான் என்ன மாத்திக்கிறதுக்கு ரொம்ப நாளா ஆச்சது அப்போ எல்லாமே பிளைன் சுரம் அல்லது கீழே வரணும் மேலே போகக்கூடாது பரமார்த்தன் சுவாமிஜி இதுக்காக வேலை பண்ணிட்டு எல்லா பண்ணிட்டையும் போய் விசாரிச்சாரு இந்த மந்திர எப்படி சொல்றது அங்க இருக்கும் அந்த குரூப் பெரிய ஆளுங்க அதுல இருக்கும் பெரிய ஆளு பெரிய பெரிய பாலோவர்ஸ் எல்லாம் இருக்காங்க அதுல பூர்ணமதா பூர்ணா மேல எல்லாம் போயிட்டு வருது அதுல டிசைன்ஸ் எல்லாம் இருக்கிறது எப்படி சொல்றது பிளைன் சொல்லு பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ண பூர்ணமுதட்சே பூர்ணச பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷேங்கோல் இது பிளைன் சாந்தி சாந்தி ஷாந்தி அவ்வளவுதான் மேலக்கீடு அறக்கப்படுது இதெல்லாம் இதெல்லாம் சொல்றது வந்து ஸ்பெஷல் ாஸ்திர ஓகே இது மீதி என்ன இதனுடைய கண்டினியூட்டி சாஸ்திர வியாக்கரணா அதுல சந்தஸ் அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பாக்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஓகே ஓ பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமேவா வசிஷே ிாஷ் ஹரி ஓம் ஸ்ரீகரு நம ஹரி வோ